ஒன்பதாம் ஆண்டு இறுதியிலே எம்பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் அடுத்த ஹஜ்ஜி வருது ஹஜ்ஜிக்கு ரசூல்லா தயாரானாங்க நபிசல்லா அலசம் ஹஜ்ஜிக்கு தயாராகிட்டாங்க சஹாபாக்கள் மார்ஷா அல்லா ரசூல்லாவோடு ஹஜ்ஜி செய்யறது சாதாரண விஷயமா ரசூல்லாவோடு அஜ்ஜி செய்யுது சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கிளம்புனாங்க அதனால தான் பெருமானா சல்லல்லா அலிசரை பின்னாடி வரக்கூடிய உம்மத்துக்கு பின்னாடி வரக்கூடிய உமத்து நாமலாம் ஏங்கலாம் அடரா ரசூல்லாவோட ஹஜ்ஜி செய்கிற பாக்கிங் கிடக்கலேண்டு நபிசல்லாம்னு சொன்னாங்க மணி அத்தமரி ஷஹ்ரி ரமதான் கமன் ஹஜ்ஜமாய் யார் ஒரு ரமதான் மாதத்தில் உம்ராஜ் செய்வானோ அவன் என்னோடு ஹஜ்ஜி செய்த நன்மை பெறுவான் நபிசல்லாம்னு சொன்னாங்க ரமதான் மாதத்தில் உமராஜ் செய்பவன் என்னோட ஹஜ்ஜி செய்த நன்மை பெறுவான் சொல்ல சொன்னாங்க ஹே பெருமானா சல்லல்லா அலசம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு புறப்படுறாங்க இந்த ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜத்தில் விதா ரசுல்லாய் சல்லல்லா அலசம் விடைபெறும் ஹஜ்ஜ் இந்த உலகத்துல நம்ம விசாலாஸ்லாம் விடைபெற போவதற்கான ஹஜ்ஜு இந்த ஹஜ்ஜ் ரசி கிளம்புறாங்க சஹாவக்கள் எல்லாம் கிளம்புறாங்க ரசூல்லா இஸ்லாம் துல் கட்டி தங்களுடைய வாகனங்களை தங்களுடைய குர்பானி கடாக்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேரம் மக்காவுக்கு வர்றாங்க மக்கால தங்கி இருந்த பெருமானம் ஹஜ்ஜை முடிக்கிறாங்க ஹஜ்ஜு முடிச்ச பிறகு அந்த அரஃபா உரை உலக புகழ்பெற்ற உரை அந்த உரையில் பெருமான அசலாம் வச்சுறாங்க ஐயு ஹாதா இது என்ன நாள் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க அரஃபா நாள் ஐயு பலதின் ஹாதா இது என்ன ஊர் அரஃபா என்ற ஹரமுடைய பூமி ஐயோ ஷஹரின் ஹாதா இது என்ன மாதம் துல் ஹஜ்ஜ் என்ற புனிதமான மாதம் இந்த மாதம் புனிதமானது இந்த நாள் புனிதமானது இந்த நான் இருக்கக்கூடிய இந்த அரஃபா பூமி புனிதமானது இந்த புனிதத்தை விட மேலான புனிதம் ஒரு மூமியினுடைய ரத்தமும் மானமும் பெருமான சொன்னாங்க ஹஜ்ஜத்தில் இதால தான் இந்த உபேசம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வட்டி வாங்கக்கூடாது வட்டி இதுக்கு முன்னாடி வாங்கின வட்டிகளை மன்னிச்சரணும் இனிமேல் அல்லாவை கட்டுப்பட்டு என்ற அந்த உலக புகழ்பெற்ற உதேசத்தை பெருமான சல்லா அலுவலம் அவர்கள் முடிச்சுட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு ரசூலாய் சல்லாஹலம் மதினாக்கு திரும்புறாங்க திரும்பி ஒரு